தத்துவனுபோகந்தான் சாதித்தல் கேட்டலென்பார் ஒத்துழப்பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தலென்பார் சுத்தமேகாந்தமான தரிசனம் தெளிதலென்பார் நித்தமிப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாயியே சிஷியன் கைமாறு ஒன்றும் காணேன் என்ற சொன்ன காரணத்தினால் குருநாதர் நீ தடைகள் மூன்றையும் வென்று இருப்பதுதான் எனக்கு செய்யும் கைமாறு என்று சொன்ன தடைகள் மூன்று என்ன என்பது பற்றி விளக்கப்பட்டது அஜான சம்சய விபரியம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது அறியாமை சந்தேகம் விபரீதம் பிரம்மத்தை பற்றி அறியாமல் இருப்பது அறியாமை நான் பிரம்மமாக இருப்பேனோ இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது சந்தேகம் நான் பிரம்மந்தான்னு புரிஞ்ச பிறகும் ரொம்ப காலமாக தொடர்ந்து வர்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய நீங்காமல் இருக்கிறது விபரீத் இந்த அஜான சம்சய விபரியத்தை நீக்கிறதுக்கு ஸ்ரவண மனநிதி முறையே மூன்று சாதனங்கள் தொண்ணூத்தி ஒன்னாவது பாட்டில் இந்த தடைகள் மூன்றை விளக்கி சொன்னார் பிரதிபந்தங்களுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல அந்த பிரதிபந்தத்துக்கு விரோதியான சிரவண மரண நிதித்தியாசனத்தின் தன்மை கூறப்பட்டது ரொம்ப தெளிவாக போயின்ட்டுருக்கு பாடல் இன்னும் கஷ்டம் கிடையாது அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாத பகுதிகளெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தத்துவ அனுபவகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் பிரம்மாக்கார விறத்தியை சிந்தனத்தினாலே தான் அடிக்கடி ஆவருத்தி செய்ய நிற்பதையே கேட்டல் என்பார் இவருடைய விளக்கது கைவல்ய நவநீத ஆச்சாரியருடைய விளக்கம் என்னென்னு கேட்டால் பிரம்மாக்கார விறத்தியை வேதாந்தம் படித்தாச்சு ஆனால் அந்த திரும்ப திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருக்கிறது அதுக்கு சிரவணம்னு சொல்லிட்டார் ஆனால் வந்து வேதாந்த பரிபாஷா பெரிய கிரந்தம் வேதாந்த பரிபாஷா தர்மராஜ அத்வரீந்திரா அவரால் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த வேதாந்த பரிபாஷா புஸ்தகங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரவணங்கிறதுக்கு லக்ஷணமே தாத்பரிய நிச்சயம் தாத்பரிய நிர்ணயம்னு சொல்லியிருக்கு அதையும் இது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா நம்ம அதையும் படிக்க போகிறோம் அப்படி படிக்கிறபோது நாளைக்கு இதை படித்த தத்துவ அனுபவம்தான் சாதித்தல் கேட்டல் தத்துவ அனுபவம்ங்கிறது பிரம்மாக்கார விறத்தின்னு விட அனுபவம் பிரம்மாக்கார அது பிரம்மாக்கார வத்தியை ட இன்ட என்டர்டெயின் பண்ணிகிட்டே அதாவது பிரம்மாக்கார எப்பொழுதும் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை துணையாக வச்சுக்கிறது நம்ம புத்தகத்தை வச்சுட்டு வேதாந்தத்தை சிந்தனை பண்ணுறோம் அதுதான் கேட்டேன்னு இவருடைய அர்த்தப்படி ஏற்கனவே நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கோம் சரீர மனசு புத்தி கிடையாது சைத்தன்யந்தான் நம்முடைய ஸ்வரூபம் ஈஸ்வரனுக்கு அதுதான் இது அதனால ஜீவஜீவேதமும் ஜட ஜமோ ஜீ ஜட பேதமோ ஜட பேதமோ எதுவுமே கிடையாது ஈஸ்வர ஜீவேதம் கிடையாது ஈஸ்வர ஜட பேதம் கிடையாது பேதம்ங்கிறதே ஒரு மித்தியா சத்தியம்லாம் புரிஞ்சுன்னுட்டோம் ஆனாலும் டெக்ஸ்ட்டை மாற்றி மாற்றி படிச்சுட்டே இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் படிச்சுட்டே இருக்கும் விவேக ஜூடாமன் படிக்கிறோம் ஆத்மபோதம் படிக்கிறோம் இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கும் அதுதான் ஸ்ரவணம்ங்கிறார் இவர் அந்த அர்த்தத்தில் தான் இவர் ஸ்ரவணம்னு சொல்கிறார் தத்துவ அனுபவம்தான் சாதித்தல் தன் தத்துவ தத்துவ அனுபவம் தான் சாதித்தல் வேதாந்த அர்த்த சிந்தனத்தினாலே தான் அடிக்கடி ஆவருத்தி செய்வது ஆவருத்தினா திரும்ப திரும்ப படிக்கிறது கைவல்லிய நவநீதத்தை நிறுத்தி விடுறதில்லை கைவல்லிய நவநீதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு நாள் படிக்கணுமோ படிக்கலாம் அதை பற்றி அடுத்த பாட்டில் வரப்போகிறது எத்தனை நாளைக்கு படிக்கணும்னா அதை சொல்லப்போகிறார் அப்போ இது படித்து கொண்டே இருக்கிறது ஒன்று நாம சுவாத்தியாயம் பண்ணுறது இல்லாட்டி குருமுகமாக கேட்கறது இதுதான் ஸ்ரவணம்னு இவர் அர்த்தம் சொல்கிறார் யார் கைவல்லிய நவநீதா ஆச்சாரியர் இது ஒன்றும் தோஷம் கிடையாது ஆனால் சாஸ்திரத்தில் வந்து ஸ்ரவணம்ங்கிறதுக்கு காதால் கேட்குறது திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்ணுறதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அப்படி சொல்ல கிடையாது அதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உபக்கிரமாதி ஷட்லிங்கங்களோடு வேதாந்தத்தை பற்றி தாத்பரிய நிர்ணயம் பண்ணுறது ஆக்சுவலாக பார்த்தா பிரம்மசூத்திரம்தான் வேதாந்தம் படிக்கிறதாகும் ஏன்னா பிரம்மசூத்திரம்தான் வந்து தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது அதனால்தான் வடநாட்டில் வந்து வேதாந்தம் வாசித்தாச்சானா பிரம்மசூத்திரம் படித்தாச்சான்னு தான் அர்த்தம் உபனிஷத்து வந்து கீதை படிச்சிருக்கிறத வேதாந்தம் படித்ததா சொல்கிறது இல்லை கைவல்லிய நம்ம கீதம் படித்திருக்கேன்னு கூட ஒத்துக்க மாட்டாங்க பிரம்மசூத்திரம் வாஷ்டியா பிரம்மசூத்திரத்தை கேட்குறதும் சிரவணம் ஆனால் பிரம்மசூத்திரத்தை கேட்கணுன்னா பிரம்மசூத்திரத்தில் எல்லாம் யுக்தி யுக்தமாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஸ்ரவணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உபக்கிரமாதி ஷட்லிங்கை வேதாந்த தாத்பரிய நிர்ணயா சிரவணம் மறக்க உபனிஷத் தாற்பய நிர்ணயா சிரவணம் உபனிஷத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயம் பண்றதுக்கு பேர் சிரவணம்னு பேர் சும்மா உட்கார்ந்துட்டு காது கொடுத்து கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை உபனிஷத்தினுடைய தாற்பயம் பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி இதுதான் உபனிஷத்தினுடைய பரம தாத்பரியம் அது சிருஷ்டியை பற்றி பேசினாலும் சரி வேறு எதை பற்றி பேசினாலும் சரி அதனுடைய பரம தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் பிரம்மமா பிரம்மம் நானே அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் சிரவணம் புரிஞ்சுக்கிறது இது வந்து நான் வந்து வேற பொருள் கிடையாது நான் வந்து மனசு புத்தியெல்லாம் கிடையாது சரீரம் மித்யா மனஹா மித்யா புத்தி மித்யா ஜெகத் மிச்சியா ஒரு பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நெட்டி சொல்கிறோம் மித்யா பிரம்மைவ சத்தியம் அகம் பரிபூர்ணம் பிரம்மாஸ்மி எனக்கு வந்து உபனிஷத்து வந்து என்ன சொல்கிறதுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது சொல்லப்போனால் பிரமாண அசம்பனா நிவத்தி ஸ்ரவணம் பிரமாணத்துல இருக்கிற சந்தேகம் எல்லாம் பரிபூர்ணமா போறதுதான் சிரவணம் பிரமாணத்துல இருக்கிற பிரமாணம் வந்து என்ன சொல்றது உபனிஷத்து தான் நமக்கு பிரமாணம் பிரமாணமே குழப்பமா இருக்கக்கூடாது பிரமாணம் வந்து சரியான கொடுக்கறதுக்கு பேர் தான் சிரவணம்னு பேர் அப்புறம் வந்து பிரமேய அசம்பாவன அது எப்படி இருக்க முடியும் உபனிஷத்து வந்து பிரம்மத்தை தான் சத்தியம் சொல்லிடுது நான் தான் பிரம்மம்னு சொல்லிடுது இருந்தாலும் என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியலையே என் அனுபவமே வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகம் உபநிஷத் எப்படி சரியாக இருக்கும் பிரமாணத்தில் சந்தேகம் இல்லை பிரமாணம் எப்படி சொ எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது உபனிஷத்து பிரம்மத்தை தான் சத்தியம்னு சொல்கிறது அதுதான் நான்னு சொல்கிறதெல்லாம் தெளிவு எனக்கு விஷயம் புரிஞ்சு போயிடுது ஆனால் இப்படி உபநிஷத் சொல்வது சரிதானா எப்படி உபநிஷத்தை ஒத்துனுட்டேன் உபனிஷத் சொல்கிற வார்த்தையும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அது யுக்திக்கு பொருத்தமாகவே தெரியல என் அனுபவத்துக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரத்தோட வாக்கியத்துக்கும் முரண்பாடு இருக்குது என் அனுபவம் வந்து பரிச்சின்னமாக இருக்குது என்னுடைய அனுபவம் வந்து லிமிட்டடாக இருக்குது நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறேன் நான் வந்து பரிச்சின்னாகத்தான் எனக்கு தோன்றுகிறேன் ஆனால் உபனிஷத்தோ என்ன சொல்கிறது நீ அபரிச்சின்னம் பிரம்ம அபரிச்சின்னம் பிரம்மன்னு சொல்கிறது என்ன வந்து நான் பரிச்சின்னா தான் நினச்சிட்ருக்கேன் என்ன வரையறைக்கு உட்பட்டவனாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் என் அனுபவத்தில் இருக்கு ஆனால் உபரிஷத்தை என்ன சொல்றதுன்னா நீ வரையறைக்கு உட்படாதவன் கனவு உறக்கம் அல்லாம ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்கிற போது என் அனுபவத்துக்கு அது விருத்தமாக இருக்கு எனக்கு யுக்தி யுக்தமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்போ நான் யுக்தி யுக்தமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறேன் வந்து மனநத்தில் பிரதானம் வந்து யுக்தி ஸ்ருதி சம்மத்தை யுக்தி யுக்தி பிரதானந்தான் மனநம் அதனால் நான் பிரம்ம்தாங்கிறத யுக்தி பூர்வமாக நியாயபூர்வமாக அதுக்கு தான் இன்னொரு பேர் தர்க்க பூர்வகமாக பூர்வகமாக பூர்வகமாக நான் புரிஞ்சுக்கிறேன் அதான் அவர் சொல்கிறார் ஒத்துழை பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் ஊகம்னு சொன்னால் என்ன தர்க்குங்கிற தாத்துவுக்கு வந்து அர்த்தமே ஊகே தர்க் ஊகே இப்படிதான் தாத்து பாட்டுமே ஆங்கிலத்தை இன்பர் புரிஞ்சுக்கிறது ஊகம் மண்டல் பிரம்மசூத்திரமும் ரெண்டுக்கும் குருவனுடைய துணை கொண்டே நம்ம பண்ணிவிடலாம் ரெண்டுமே பண்ணிவிடலாம் ஆகையினால ஒத்துழை பொருள் சம்மதித்துள்ள பொருளை பாருங்க அப்பவும் பாரு பேசுறாரு சம்மதித்துள்ள பொருளைத்தால் பெறப்பட்ட பொருளை ஊகத்தால் அபேதத்தை சாதிப்பதும் பாதிப்பதும் பாதிப்பதுமான யுக்தியினால் உசாவல் ஆராய்தலை சிந்தித்தல் என்பார் சிந்தித்தல் என்பார் மனனம் என்று சொல்லுவார் மனம் என்று சொல்லுவார் போட்டிருக்கு மனநம் என்று சொல்லுவார் மனநம் என்று சொல்லுவார் யுக்தி பூர்வக சம்சய நிவருத்தி மனநம் மனநத்துக்கு லட்சணம் யுக்தி பூர்வகம் மனநம் மனநம் அப்புறம் என்னாச்சு எனக்கு இப்போ சந்தேகம் கிடையாது என்னுடைய அனுபவம் என்ன பரிச்சின்னம் சாஸ்திரத்தோட உபதேசம் என்ன அபரிச்சின்னம் பிரம்மத்வமசி அமரி அபரிச்சின்னமான பிரம்மமாக நீ இருக்கிறாய சாஸ்திரத்தோட உபதேசம் ஏன் அனுபவம் என்ன பரிச்சின்ன ஜீவோஸ்மி பரிச்சின்னமான ஜீவனாக இருக்கேங்கிறதா என் அனுபவம் என் அனுபவம் எப்படி பொயின்னு புரிஞ்சுக்கிறது நாம் பிரம்மங்கிறது எவ்வளவு உண்மையு புரிஞ்சுக்கிறது யுக்திக்கு யுக்தியை யூஸ் பண்ணுறது ஆக சாஸ்திரத்தினுடைய வாக்கியம் என்னுடைய அனுபவத்துக்கு விரோதமாக எனக்குத் தெரிவதால் நான் யுக்தி பூர்வகமாக சிந்த சிந்தனை செய்து என்னுடைய அனுபவம் பொய் என்றும் எனக்கு ஆத்மஸ்வரூபம் ஒன்றே சத்தியம் என்றும் பிரம்மந்தான் சத்தியம் என்றும் சாஸ்திர வாக்கியம் மெய்யென்றும் எப்படி ஏன் அனுபவம் பொய் என்றும் சாஸ்திர வாக்கியம் சத்தியம் என்றும் புரிந்து கொள்கிறது தான் மனநம் தீர்மானம் திருடமாகிடுறது சொல்லப்போனால் ஞானம் திரு தெளிவாகிடுது அஜ்ஞானம் சந்தே சம்சயம் சரி சந்தேகமும் போனாலும் கூட வாஸ்தவம் நான் யுக்தி யுக்தமாக சிந்த சிந்தனை பண்ணுறதுல எனக்கு புரிகிறது சந்தேகம் கிடையாது என் அனுபவத்தில் என்ன விவகாரம் பண்ணுறபோது எனக்கு பரிசின்னத்துவ புத்தி ரொம்ப தழு தூக்குறது வந்து எதாக இருந்தாலும் சரி புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாம் வியாதியோ சரீரத்துக்கு வர்ற வியாதியோ அப்புறம் வந்து நம்முடைய வயசான வார்த்தக்கியம் முதுமையோ என்னெல்லாமோ எனக்கு வந்து என்னாகிறதுனா இந்த நான் பரிச்சின்னமாக இருக்கேங்கிற எண்ணந்தான் திருடமாக இருக்குது நான் சாஸ்திரத்தை வந்து முதல்ல புரிஞ்சுட்டேன் ஆனால் அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கேன்னு பார்த்தேன் அனுபவமும் கரெக்டு தான் அனுபவம் வந்து பரிச்சின்ன அனுபவம் சரியில்லைங்கிறது யுக்திபூர்வமாகவும் எனக்கு புரிஞ்சு போயிடுது ஆனாலும் கூட எனக்கு வந்து விவகாரத்தில் வந்து எல்லாம் பாதிக்கிறது என்ன என்ன மனசை பாதிக்கிறது எந்த ஒரு ஜானத்தை நான் அடைஞ்சிருந்தாலும் சம்சய சம்சய ரஹிதமாக நான் ஒரு பிரம்ம ஜானத்தை அடைஞ்சிருந்தேன் என்றாலும் விவகாரத்துலெல்லாம் நான் பிரம்மன்கிற அந்த நிஷ்ட எனக்கு இல்லை அதனால் என்ன ஆகிறதுன்னு அதுக்கு பேர் விபரீத பாவன் என்று பேர் துக்கப்படுறான் ஸ்ரவணம் பண்ணியாச்சு மரணம் பண்ணியாச்சு அப்படி இருந்தும் துக்கம் போகலை அந்த துக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப தியானம் பண்ணும் வேறு வழியே கிடையாது இதுக்கு குரு வர முடியாது இப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா குருக்கிட்ட போய் நம்ம குரு வைத்தியர்கிட்ட போகிறோம் சார் எனக்கு உடம்பு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் வைத்தியர் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறார் மருந்தை கொடுக்குறார் மருந்தை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த மருந்து இந்த இந்த வியாதியை குணமாக்கும்னு நம்ம பரிபூர்ணமாக நம்பிடுறோம் ஆனால் மருந்தை முழுங்க வேண்டியது நம்ம தானே முழுங்கையானோம் முழுங்கி நம்ம உடம்பு மயமாக ஆக வேண்டியதெல்லாம் அதுதானே பண்ணி ஆகணும் அது மாதிரி குரு வந்து சிரவணத்துக்கும் மரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும் திரும்ப திரும்ப சாஸ்திரங்கள் எல்லாம் க்ளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்க முடியும் ஆனால் வந்து நான் பிரம்மம்னு உறுதி பண்ண வேண்டியது குரு அல்லவே விஷயந்தானே பண்ணி ஆகணும் நான் பிரம்மங்கிறத உறுதி பண்ணிக்க வேண்டியது அவன் தானே எவ்வளவு பண்ணினாலும் வேதாந்தத்தை பாக்கி எல்லாம் பிரமாதம் ரொம்ப பலமாக இருக்குது எவ்வளவுதான் விவகாரங்களை ஆசிரமத்தில் வச்சுருந்தாலும் நீ பிரம்மன்னு சொன்ன ஞானமெல்லாம் பறந்து போயிடும் விவகார விஷயத்தில் தான் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாகிடும் அப்போ என்ன நமக்கே என்ன ஆகுனா இவ்வளோ எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் டெய்லியே ஏற மாட்டேங்கிறது இதுதான் எது அப்பிரதானமோ அதுக்கு பிராதானியம் வந்துவிடுறது எது பிரதானமோ அது அப்பிரதானம் ஆகிடுறது அதனால என்ன ஆகிடுறது நான் இந்த இல்லை நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே ஆன்மீக வாழ்க்கையவே கேஷுவலாக வாழ ஆரம்பிச்சுடும் சீரியஸாக இல்லை அப்படி சீரியஸாக இல்லாததுனால என்ன ஆடுறதுன்னா அது அப்படியே உட்காந்து விடுறது அங்கேயே போய் தங்கி விடுறது எப்படி இந்த சர்க்கரை காஃபிக்குள்ளே போட்டால் சர்க்கரை அப்படியே உட்காந்துருக்கும் கலக்க கலக்கல என்ன என்ன வியாபிக்காதோ இல்லை மாதிரி சர்க்கரை இருக்குது காஃபிக்குள்ளே இருக்குது ஆனால் சர்க்கரை ஆத் காஃபி ஆற்றினாத்தான் சர்க்கரை வியாபிக்கும் அது மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை வந்து தச்சித்தனம் தற்கனம் அதனாலதான் பகவான் கீதையில் ஒரு அத்தியாயத்தை தியான யோகம் எதோயோ நஷ்டரதி மனசஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தோ நியமை தத் ஆத்மன்னே வசம் நேத்ஷனமேத் புத்தியா திருதி ஆத்மசம் மனுவா ந கிச்சிதபி சிந்தையேத் என்ன வாக்கியம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு இது கடைசியில் என்ன ஆகிடுறதுன்னா எது எது நினை நினைக்கணுமோ அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் நினச்சின்னு இருக்கோம் இல்லை அதுக்கு பேர் விபரீத பாவனைன்னு பேர் அது தன்மயம் ஆகலை அது மாட்டுக்கு இருக்கு நான் படிச்சிருக்கேன் எல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது விவகாரத்தில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கேன் அப்போ அது சரி பண்ணவே முடியாது அது கேஷுவலாக இருக்கக்கூடாது சீரியஸாகவே இருந்துட்டுருக்கணும் நான் வேதாந்தம் படிக்க ஆசிரமத்தை கூட நுழைஞ்ச நானும் ஆசிரமத்தை ஆரம்பித்தது வேதாந்தத்தை ந சொ சொல்லொடுக்குறதுக்குதான் நம்ம படிக்க வந்திருக்கிறதும் வேதாந்தத்தை படிக்கத்தான் வந்திருக்கோம் இது தான் நம்முடைய பிரதானமான லட்சியம் மற்றதெல்லாம் பிரதானமான லட்சியம் இல்லை பிரதானமான லட்சியம் இல்லைங்கிறதுக்காக அது எப்படி வேணாலும் போட்டுன்னு அர்த்தம் கிடையாது அது தர்மமாக பண்ணித்தான் ஆகணும் அதனால் பிரதானமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த இது தான் வேதாந்தத்தில் ஊறியிருக்கிறது என்ன பண்ணணும்னா நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இதை நினச்சி பார்க்கணும் நேரம் கிடைக்கிற போதை நேரத்தை ஒதுக்கிட்டு பார்க்கணும் கால முறை யோகாசனத்துக்குன்னு ஒரு மணி நேரம் ஒன்று ஒதுக்குறோம் அந்த நேரத்தில் யோகாசனம் பண்ணி ஆகணும் வந்து அதுக்குன்னு நேரத்தை கொடுத்துருக்குற போது கிடைக்கணுமே யார் நமக்கு வீட்டில் எல்லாம் நம்ம பிளான் பண்ணால் கூட பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நமக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் உள்ள ஒரு இடம் இருக்குது அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படி பண்ணுறபோது என்ன ஆகும்னா அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தி கொண்டதாகும் இல்லாட்டி அதை அறகுறையாக பயன்படுத்தி கொண்டதாகும் அது மாத்திரமில்லை அதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்தின மாதிரியும் ஆயிடும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாதது மட்டும் அல்லாது அதை நம்முடைய சௌகரியத்துக்காக தவறாக பயன்படுத்தி கொண்ட ஒரு தோஷமும் வந்துடுவது ஒத்துழை பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் அப்புறம் என்ன பண்ணணும் சுத்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் சு சுத்தம்னு தப்பாக தமிழில் போட்டிருக்கு புஸ்தத்தில் எப்படி இருக்குது எல்லார் புஸ்தகத்துலேயும் சுத்தம் இவரோட பாடம் எப்படி இருக்குன்னு பார்த்து விடுறேன் சித்தம் தான் இருக்குது சித்தம் என்பார் சித்தம் வந்து என்ன ஆகுறதுன்னா பிரம்மாக்கார மாத்திரமாக நிற்கும் அனுபவத்தை இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல விவகாரத்துல எல்லாம் தர்மமாக இருந்தாலும் தர்மமாக இருக்கிற விவகாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது விவகாரம் தர்மமா நடக்கிறது ஒன்னும் கவ கவலையே இல்லை தர்மமா நடக்கிற விவகாரத்தை பத்து பேர் புகழ்வான் அந்த தர்மத்தையே தர்மம் இல்லைன்னு சொல்லி இகழ்வான் பத்து பேர் அதை பத்தியெல்லாம் நினைக்கிறதே கிடையாது நம்ம வந்து விவகாரத்தை பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணிண்டு எப்போவும் மனசு வந்து ஆழமான மனசு பிரம்மாக்கார வத்தியாகவே இருக்கு சித்தம் ஏகாந்த ஏகாந்தமான தரிசனம் சித்தம் பிரம்மாக்கார நிற்கும் அனுபவத்தை தெளிதல் என்பார் தெளிதல்னா என்ன நிதித்தியாசனம் தெளிகிறதுனா என்ன அர்த்தம் ரொம்ப தெளிவு நான் பிரம்மங்கிறது ரொம்ப தெளிவு என்னென்ன ஏன்னா எனக்கு எனக்கு என் மனசில் பதிஞ்சு போயிடுது இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன யுக்திபூர்வமாக புரிஞ்சுன் இருக்கேன் அதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தின் பூர்வமாக புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படி புரிஞ்சுட்டுதான் இருக்கேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அது ஞானமாயிடுது அதாவது ஸ்ரவணத்துலேயும் மன்னனத்துலையும் ஸ்ரத்தை இருக்குது நிதித்தியாசனம் பூர்த்தியான பிறகு ஸ்ரத்தை இல்லை ஞானம்தான் இருக்குது ஸ்ரத்தை இல்லை ஞானம்தான் இருக்குது அது ரெண்டுலேயும் ஸ்ரத்தையோடு பண்ணுறோம் ஸ்ரத்தையோடு வேதாந்த விச்சாரம் பண்ணுறோம் ஸ்ரத்தையோடு மன்னனம் பண்ணுறோம் ஆனால் நிதித்தியாசனம் அபியாசமும் ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறோம் ஆனால் அப்புறம் நாடாக என்ன ஆயிடுறதுன்னா ஸ்ரத்தை போயிடுறது ஞானம் வந்துவிடுது அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஞானத்தை தான் ஞானம்னு சொல்கிறோம் அல்ல சம்சய விபரிய ரஹித ஜஞானம் சம்சய விபர்ய ரஹித ஞானம் அதனால் நிதித்தியாசனம் என்பார் நித்தம் நாள்தோறும் இப்படி செய்த கால் இவ்வாறு சிரவணாதிகளை அனுஷ்டித்து வந்தாயின் என்ன பண்ணணும் காலம்புற வேதாந்தம் படிக்கணும் அதுக்கப்புறம் உட்காந்து யுக்திபூர்வமாக நைஷ்கர்மிய சித்தியெல்லாம் மரண கிரந்தம் இதெல்லாம் சிரவண கிரந்தம் அப்புறம் மனநகிரம் எல்லாம் படிக்கிறோம் அப்புறம் நிதித்தியாசன கிரந்தமெல்லாம் இருக்குது அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து படிக்க முடியாது அது வந்து மனோபுத்தியகங்காரின் சித்தாரினாகம் பிரம்ம ஜானாவளி மாலா அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புனப் புனகா இது மாதிரி நிதித்தியாசன கிரந்தங்கள்லாம் இருக்குது அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சு தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியம் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பாட்டுக்கு தியானம் பண்ணலாம் सुखं ले पक्षस शिरक्षरम्यताको नुस अपरसीस्यता जनकृपानैष्ठुर्युत्सृज्यता शीतोषाद्यता ந து விரா வாக்கியம் சமுச்சாரியதாம் ஒரு வார்த்தை கூட வீணாக பேசிடாது நத்து விர்தா வாக்கியம் சமுச்சாரியதாம் நல்லா சொல்லி வச்சிருக்காரலாம் இல்லை வேதாந்தம் ஊர் மனசில் ஆழமாக பதியறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு இல்லை ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் தெளிதல்னு சொன்னால் தெளிதல்னால் தெளியல் தான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது எல்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம் என்ன தெளிதல் சந்தேகமும் விபரீதமும் நீங்கிய நிலையே தெளிதல் எனப்படும் சந்தேகமும் நீ இப்போ முதல்ல ஞானம் வந்தது அஜானம் போய் ஞானம் வந்துது ஞானம் வந்து சந்தேகம் விபரீதம்ங்கிற அழுக்கோடு சேர்ந்துருந்துது பிரதிபந்தத்தோடு இருந்தது இப்போ சந்தேகம் விபரீதம்ங்கிறது நீங்கிட்டா என்னாச்சு இந்த ஞானம் தெளிந்த ஞானம் அது வரைக்கும் அது தெளியாத ஞான் தெளிவில்லாத ஞான் அதனால தான் இவர் பாடினார் திருமூலர் தெளிவு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அதனால் தெளிவு கிடைக்கும் கிளாரிட்டி லைஃப்பில் வந்து எந்த விஷயத்துலையுமே நமக்கு ஒரு தெளிவு இருந்துட்டா எனக்கு சந்தேகமே கிடையாதுப்பா சிலசமயம் தப்பானதை தெளிவாக வச்சுட்டு இருப்பான் அது வேறு விஷயம் அது அவனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும் நிறைய பேர் தப்பானதை தான் தெளிவாக நான் தெளிவாக இருக்கேங்க அம்மா முழுக்க முழுக்க தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் எது தெளிவு தெளிவு இல்லைன்னு யார் வந்து நீ தெளிவாக இல்லைன்னு சொன்னாலும் உறுதியாக நான் தெளிவாக தான் இருக்கேன்னு ஆழமான மனசு வரைக்கும் சந்தேகமே இல்லாமல் இருந்தால் தான் தெளிவு இல்லாட்டி தெளிவுங்கிறது ஆபாச தெளிவாயிடும் ஆபாசம்தான் உண்மை கிடையாது ஏன்னா நமக்கே கொஞ்ச நாள் கழிச்சு ஓஹோ நம்ம முந்தி புரிஞ்சுகிட்ட தப்பு போல் இருக்கு இப்போ தான் மோர் கிளாரிட்டின்னா மோர் கிளாரிட்டி இல்லை இப்போ தான் தெளிவாக வந்து கிளாரிட்டியே இப்போ தான் வந்திருக்கு நம்ம மோர் கிளாரிட்டின்னு சொல்லிக்கிறோம் அது ஓரளவுக்கு யுக்திபூர்வமாக பார்க்குற போது மேலழந்தவரையாக பார்க்குற போது உண்மையாக தோன்றுறது நான் நல்லா பார்த்தா இத்தனை நாளாக இருந்தது நமக்கு ரியல் கிளாரிட்டி கிளாரிட்டி மாதிரி நினச்சிருந்தோம் இப்போ தான் உண்மையிலேயே கிளாரிட்டி வந்திருக்குன்னு அர்த்தம் நம்ம என்ன சொல்கிறோம் மோர் கிளாரிட்டிங்கிறோம் அது நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் தெளிஞ்சு தெளிவாக இருக்குது முந்தி இருந்ததை காட்டிலும் தெளிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் முந்தி இருந்ததை காட்டிலும் தெளிவாக இருக்குதுங்கிறதுடைய அர்த்தம் என்ன ஆக்சுவலாக முந்தி இருந்தது தெளிவு இல்லை அப்போ இருந்த மாதிரி இருந்தது இப்போ தான் தெளிவே வந்திருக்கு அப்படிதான் சொல்லணும் இல்லை தெளிதல் என்பா அதனால் நல்ல நிதித்தியாசனம் ஆழமாக பண்ணி எல்லாத்துக்குமே குவாலிட்டி டைம் தேவைப்படுது எல்லாத்துக்குமே பொறுமை தேவைப்படுகிறது நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு அதுக்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு சும்மா ஏதோ பத்தில் பதினொன்னா அப்படி பண்ண முடியுமான்னு இந்த விஷயங்கள்லாம் இப்போ மூன்றரை வருஷம் மூணு வருஷம் கோர்ஸுன்னு சொன்னால் அது வந்து நேரம் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டுருக்கு படிக்கிறதுக்குன்னே வாழ்க்கையை ஒதுக்கியிருக்கோம் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காகவே மூணு வருஷத்தை ஒதுக்கியிருக்கோம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இல்லையா எல்லா விஷயங்களும் எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்படாத என்ன இருக்குன்னா கிச்சனில் சாப்பிட்றது கூட ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு தான் சொல்லி சாப்பிட்றோம் முடிக்கிற போது ஸ்தோத்திரம் சொல்கிறோம் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ற போது ஹோட்டலில் போய் நித்தியானந்தகிரியாக சொல்லுவீங்க வீட்டில் சொல்ல முடியிறதா வீட்டில் பழக்கம் இருக்கா நான் வீட்டில் வந்து நித்யானந்தகிரி சொல்லிதான் சாப்பிடுவேன் அது வீட்டை பொறுத்துருக்கு பெரும்பாலான வீட்டில் பண்ண முடியாது இப்போ அதுக்குன்னு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதையே நம்ம கேஷுவலாக பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நமக்கு நல்ல பிராரப்தம் இருந்தும் அந்த பிராரப்தத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்க அப்படி ஆகிடும் நம்ம புருஷார்த்தத்தினால அந்த பிராரப்தத்தையும் கெடுத்துட்றோம் புருஷார்த்தத்தை சரியாக பண்ணாததுனால நல்ல பிராரப்தம் கிடச்சும் கூட அந்த பிராரப்தத்தை நாம் வீணாக்கி இல்லை சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் விடாமல் பண்ணும் யோகி யுஞ்சித்த சததம் இதான் சொல்லியிருக்கு அதனால் பௌனப்பு இதான் சொல்லுவாங்க புனப் புனியன புனணம் குறியாத் ஸ்ரவணாதிக்கம் குறியாத் பௌனப்புணாதிக்கம் குறியாத் சந்நிய சிரவணம் குறியாத் சந்யாசம் பண்ணு சிரவணம் பண்ணு பௌன புண்ணியன திரும்ப திரும்ப பண்ணிண்டேரு திந்தனம் அன்யோன்யம் திரோதனம் அதுக்கப்புறம் நமக்கு வேற விஷயத்துல ருச்சியே வரவே வராது நமக்கு வந்து அந்த அனுகிரகம் வேணும் இந்த போட்டிருக்கி தியா இன்னைக்கு சுபாஷிதம் பார்த்தீங்களா ஹீயத்தை மதிஸ்தாத்தீணை சமாகமாத் சமைச்ச சமதா விசிஷ்டைஷ்ட விசிஷ்டதாம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா சாதாரணமான லோ லெவல் பீப்புளோட பழகினா ஓம் புத்தியும் லோவாக இருக்கும் மிடில் சமமாக இருக்கிற பீ பீப்புளோட பழகினா ஓம் புத்தி சமமாக இருக்கும் நம்மளை காட்டிலும் சிறப்பானவங்களோட பழகினா நமக்கு இன்னும் சிறப்பு உண்டாகும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பவுமே நம்மளை காட்டிலும் மேலே இருக்கிறவங்கள்டோட பழகின்னு அர்த்தம் சமமாக இருக்கிற ஆளோடன்னு இருக்கக்கூடாது சமத்தினால ஓரளவுக்கு இருக்குது ரெண்டுக்குள்ளதாக இருக்கணும் ஒரு நாள் ஹீனத்துக்கு ஒன்று நமக்கு மேலே இருக்கிறவங்களோட நிறைய பழகின்றே இருக்கணும் இல்லாட்டி நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களோட பழகின்றோம் ஒருபொழுதும் ஹீன ஜனங்களோட பழகவே கூடாது நித்தம் இப்படி செய்தக்கால் விடாம தினம் இப்படி பண்ணினியானா நிர்வாணம் பெறுவாய் நீயே நிர்வாணம் பெறுவாய் நீ நிர்வாணம் பெறுவாய் அக்ஞா அவ்வஜானாதி பிரதிபந்தங்களிலிருந்து நீங்கி நீ மோட்சத்தை மோட்சம் அடைவாய் இவர் அதெல்லாம் சொல்லிட்டார் நான் அதெல்லாம் படிக்கலை அதை சொல்லிவிடுறாரு நீ மோட்சம் நிர்வாணம்னா என்ன அர்த்தம்னா நிர்வாணம்ங்கிறதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன் அதாவது உபாதியில் இருக்கிற அபிமானம் பரிபூர்ணமாக நீங்கி உபகித ஸ்வரூபமாகவே தன்னை புரிந்து கொண்டு உபாதி உபஹிதம் என்பதெல்லாம் வியாபகாரிக உபதேச வாக்கியம் உபாதி உபகிதம்னு கிடையாது அத்வைதம் பிரம்மைவ தத் அத்வைதம் பிரம்மை அகம் அஸ்மி அதுதான் அதுதான் இங்கே சொல்கிறோம் நிர்வாணம்னு சொன்னால் அக்னி இருக்குது ஏன்னா சில இடங்களில் வரப்போகிறது அக்னி வந்து கட்டையில் வெளிப்படுறது அக்னிங்கிறது எங்கும் வியாபிச்சிருக்கிற ஒரு தத்துவம் அக்னிங்கிறது எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு தத்துவம் அது வந்து கட்டையில் வெளிப்பட்டு அந்த கட்டையும் எரித்து மற்ற கட்டைகளையும் எரிச்சு கொண்டிருக்கு ஆச்சா அது மாதிரி சைத்தன்யம் வந்து சரீரத்தையும் பிரகாசப்படுத்தி மற்றதையும் அது பிரகாஷ் சரீரத்தின் மூலமாக பிரகாசப்படுத்தின் இருக்கு ஆனால் வஸ்து உண்மையில் இந்த அக்னி வந்து உண்மையிலேயே எப்படி அதற்கு ஒரு வடிவமே தெரியாதோ கட்டை இல்லாமல் அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது கட்டை இல்லாமல் அக்னிக்கு ஒரு ஒரு பொருள் வேணும் அது வடிவத்தை க அது மாதிரி தான் நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம இந்த நிர்வாணம்ங்கிறது என்னன்னா இப்போ அக்னியை அணைச்சிட்டோம்னா அக்னி எங்கே போச்சு அக்னி எங்கே போச்சுன்னா அக்னி போனதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் நிர்வாணம் அது மாதிரி எப்படி இந்த அக்னியை அணைக்கிறோமோ அது மாதிரி நான் சரீரம் மனசு புத்திங்கிற எண்ணத்தை நான் சரீரம் மனசு புத்திங்கிறத எடுத்துட்றோம் அப்புறம் நான் இருக்கா இல்லையான்னா நான் இருக்கு எப்படி அக்னி அணைச்ச பிறகும் அக்னி தத்துவம் இருக்கிறதோ அதில் வெளிப்படலை வெளிப்படறதான் அணைச்சோமே தவிர அதே மாதிரி நான் சரீரம் மனசு புத்தின்னு வெளிப்பட்டு நான் சரீர மனசு புத்தின்னு வெளிப்பட்டுன்றது நான் அந்த எண்ணத்தை அழிச்சுவிட்டேன் அந்த எண்ணத்தை அழித்த உடனே நான் இருக்கேனா இல்லையா எப்படி அக்னி இருக்கோ அது மாதிரி நான் இருக்கேன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது பேர் தான் நிர்வாணம்னு பேர் இப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அக்னி அணைக்கப்படப்பட்டவுடன் அக்னி அக்னி தத்துவத்தில் இருக்கிறதோ அதுபோல உடம்பு முதலியவற்றில் நான் என்னும் அபிமானம் அழிக்கப்பட்ட பிறகு நான் எப்படி இருக்கிறேனோ அதுவே நிர்வாண நிலை அதற்கு பிரமாணம் சுசுப்தி அனுபவ பிரமாணம் சுசுப்தி சுசுப்தியில் அப்படித்தானே இருக்கும் அப்போ வந்து அதாவது வெளிப்படுறதுக்கு மனசு புத்தி தேவைப்படுறது வெளிப்படாட்டாலும் நான் இருக்கேன் அக்னி வெளிப்படுவதற்கு எப்படி கட்டைகள் தேவைப்படுகின்றனவோ அப்படி வெளிப்படுவதற்கு சரீரம் மனசு புத்தி இவைகள் தேவைப்படுகின்றன சைதன்யம் வெளிப்படணும்னு அவசியம் மாயையால் இவைகள் நிகழ்கின்றன புரிஞ்சுக்கணும் ஈண்டு இது விவேக்கம்ங்கிறார் சிரவணத்தை பிரிக்கிறார் நம்ம சொன்ன விஷயத்தை சொல்றார் மோட்சமானது ஞானத்தால் நியமமாக உண்டாகும் ஏன்னா அந்த ஒருவேளை பாட்டில் பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஆசிரியர் செளி பண்ணிவிடுவார் அது அவர் ஒரே திறமையே அதுதான் ஈண்டு இது விவேகம் இந்த விஷயத்திலே இது விவேக்கம் மோக்மானது ஞானத்தால நியமமாக உண்டாகும் ஞானத்தால் நியமமாக உண்டாகும் அது ஞானத்தினால்தான் நியமமாக உண்டாகும் மற்றதுனால நியமமாக உண்டாகாதுன்னு அர்த்தம் நேரடியாக உண்டாகும் இதுவே சித்தாந்தமாம் அந்த ஞானம் சிரவணத்தால் உள்ளதாம் அந்த ஞானம் ஸ்ரவணத்தால் உண்டாகும் ஸ்ரவணம் இருவகைத்துடன் ஒன்று வேதாந்த வாக்கியத்துக்கும் ஸ்ரோத்திரத்துக்கும் உள்ளதாய சம்யோக ரூபம் வேதாந்த வாக்கியத்துக்கும் ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கும் உள்ளதாகிய சம்யோக ரூபம் ஸ்ரோத்ரேந்திரியம் காது இருக்குது காதுங்கிற இந்திரியம் வேதாந்த வாக்கியம் நான் மனச மனசை காதில் வச்சு கிளாஸில் உட்கார்ந்துருக்கேன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் வேதாந்தத்தை கேட்டுருக்கேன் இப்போ வேதாந்த வாக்கியத்துக்கும் ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கும் உள்ள சம்யோக சம்பந்தம் அதனால தான் கிளாஸில் சில வாக்கியங்கள்லாம் கேட்கவேறதில்ல சம்யோக சம்பந்தத்தினால் சில சமயம் சம்யோகம் ஏற்படுறது இல்லையே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவர் தான் சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்காம இருந்துட்டோன்னு கூட சம்யோக சம்பந்தம் தானே அதனால் என்ன வியோகமாகிடும் குரு பேசிகிட்டு இருப்பார் சம்யோகமாகாது ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கோ அந்தக்கரணத்துக்கோ அது சம்யோகமாகாது சம்யோகம் ஆனால் தான் ஸ்புரிக்கும் ஞானம் சம்யோகமாகாமல் எப்படி ஸ்புரிக்கும் அதனால் ஸ்ரோத்திரத்துக்கும் உடதாய சம்யோக ரூபம் மற்றொன்று வேதாந்த வாக்கியத்தின் விசார ரூபம் சொல்லிட்டு ஞானத்திற்கு ஹேத்து பிரதம சிரவணம் இரண்டாவது அன்று முதல்ல என்னென்னா ஞானத்துக்கு ஹேத்து பிரதம சிரவணம் முத முதல்ல கேட்குறோமே அதுதான் ஞானத்துக்கு ஹேத்து இரண்டாவது அன்று ரெண்டாவது கிடையாது என்னை சப்தஜன்ய ஞானத்தில் இந்திரியத்தோடு சப்தத்தின் சம்யோகமே சர்வத்திர ஹேத்துவாம் சப்தத்தினால வந்து உண்டாகிற ஞானத்துக்கு இந்திரியத்தோடு சப்தத்தின் சம்யோகமே சர்வத்திர ஹேத்துவாம் எல்லாருக்கும் அதுதான் அர்த்தம் ஆகலின் வேதாந்த வாக்கியத்திற்கும் ஸ்ரோத்திரத்திற்கும் உள்ளதாய சம்யோக ரூபமான ஸ்ரவணம் பிரம்ம ஜானத்திற்கு ஹேத்துவாம் அதுதான் முதல்ல பிரம்மஞானத்துக்கு ஹேத்துவான் அவாந்தர வாக்கியத்தின் ஸ்ரவணம் பரோட்ச ஜஞானத்திற்கு ஹேத்துவாம் மகா வாக்கியத்தின் ஸ்ரவணம் அபரோக்ஷானத்திற்கு ஹேதுவாம் அதை பிரிக்கிறார் அந்த ஞானம் வந்து ரெண்டு அவாந்திர வாக்கியம் மகா வாக்கியம் அவாந்திர வாக்கியம்ங்கிறது என்னதுன்னா பிரம்மன் சத்தியமும் ஞானமும் அனந்தமுமாக இருக்கிறது அப்படின்னா அது அவாந்தர வாக்கியம் அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னா அது மகா வாக்கியம் புரியுதோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சிருஷ்டியே அவாந்தர வாக்கியம் சொல்கிற அந்த அர்த்தம் இல்லைங்க பிரம்மத்தோட லக்ஷணத்தை அவாந்தர வாக்கியம் அதனால அது பரோட்ச ஜ்யானம் பிரம்ம அஸ்திங்கிறது என்னது பரோட்ச ஜஞானம் பிரம்ம அஸ்மிங்கிறது அபரோக்ஷானம் அதுதான் அப்படி சொல்கிறாரு அவாந்தர வாக்கியத்தின் சிரவணம் பரோட்ச ஜானத்திற்கு ஹேத்துவாம் மகாவாக்கியத்தின் ஸ்ரவணம் அபரோக்ஷானத்திற்கு ஹேத்துவாம் பொதுவாக ஸ்ரவணம் பிரம்ம ஜானத்துக்கு ஹேத்துவாம் பிரம்மஸ்ரவணங்கிறது காது கொடுத்து கேட்குறோம் இல்லையோ அதான் பிரம்ம ஜானத்துக்கு ஹேத்துவாங்கிறார் ஒருவனுக்கு ஞானம் உதவியமாயினும் அசம்பாவனை விபரீத பாவனைகள் உண்டாமாயின் அவனால் இரண்டாவதான ஸ்ரவணமும் மரண நிதித்தியாசனங்களும் செய்யற்பாலனவாம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது ஒரு அழகாக ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குறதுங்கிற வார்த்தை வந்துவிடுது யாரோடது பாட்டில் திரும்ப திரும்ப கேட்குறது தான் சிரவணம்னு சொல்லிட்டார் அப்போ ரெண்டாவது வகையான சிரவணம் தான் இங்கே சொல்லப்பட்டுருக்கு இப்போ முதல் சிரவணம் முடிஞ்சு வச்சு நீ திரும்ப திரும்ப வேதாந்தம் படிச்சுக்கிட்டே இருக்கணும்பா அப்படிங்கிறார் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்லுவேன்னு அது மறந்து விடப்படாது மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்லுவேனே அதனால் அந்த பாட்டு என்ன இல்லைப்பா ஆ அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்கமாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து சொல் வஸ்து தத்துவம் செல்வே சொல்வேனே அழகாக இருக்குவாரு இங்கே அதை அதை நினச்சா தான் இங்கே பிரயோஜனமாக இருக்கும் இல்லாட்டி அந்த பாட்டு படித்து பிரயோஜனம் இல்லை இப்போ தெரிகிறது ஏன்னால் சிரவணங்கிறதுக்கு விசார ரூபம்னு ஒன்று இருக்குங்கிறத அவரே ஒத்துனுட்டார் ஆனால் இந்த பாட்டில் என்ன இருக்குது திரும்ப திரும்ப கேட்குறது தான் சிரவணம்னு சொல்கிறார் அது இவர் என்ன சொல்லிட்டார் ஸ் தித்தீய சிரவணம்ட்டார் பிரதம சிரவணத்திலேயே பிரம்மஜானம் அது அந்த பிர ரெண்டு வகையானது பிரம்ம அஸ்திங்கிறதும் பிரம்ம அஸ்மிங்கிறதும் பரோட்ச அபரோட்சம் அவாந்தர வாக்கியத்தினால் உண்டாகிற பிரம்மஜானம் அபா அவாந்தர வாக்கியத்தால் உண்டாகிற ஜா ப பிரமஜானம் பரோட்ச பிரம்மஜானம் அப்புறம் மகா வாக்கியத்தினால் உண்டாகிற பிரம்மஜானம் வந்து அபரோக்ஷ பிரம்மஜானம் இது முதலே பிரதம சிரவணத்திலே வந்துடுறது ஆனாலும் சம்சய விபரியங்கள்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் சிரவணம் பண்ணணும் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி விட்டார் எல்லாத்தையும் சேர்த்து விட்டார் அதானே பண்ணிட்டுருக்கோம் சன்னியாசிகளெல்லாம் வந்து விவிதிஷா சன்னியாசிகளே காலம்பிரழுந்து ஸ்நானம் பண்ணி தண்ட தர்ப்பணம் எல்லாம் பண்ணி எல்லாம் எல்லாம் பிரணவ ஜபங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு முதல்ல என்னென்ன சூத்திர பாஷ்யம் படினா இதுதான் ரொட்டீனே அருமையான ரொட்டின் பிடிச்சிதுன்னா இது மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கவே கிடைக்காது பிடிச்சிடுத்துன்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ அழகான ஒரு ப்ரோக்ராம் கொடு கொடுத்துருக்கேன் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணுறது தானே நமக்கு அதில் ருச்சி வரணும் ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது ப்ரோக்ராம் காத்துன்ட்ருக்கு உனக்கு நான் வச்சிருக்கேன்ப்பா நீ எப்படி நல்லா வாழணுன்னாலும் ரெடியாக இருக்குது நிகழ்ச்சி நிரல் தயார் இப்படி இப்படி பண்ணலாம் அதை சொல்கிறோம் நம்ம சாதாரணமாகவே ஒரு கேம்ப் நடத்தினா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த அது அதில் நமக்கும் ருச்சி இருக்குது அந்த நிகழ்முறையும் ரொம்ப அழகாக இருக்குதுண்ணா நிகழ்முறை நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து சொல்லப்போனால் அந்த நிகழ்முறை முழுவதும் நமக்கு தான் நிறைய ஆப்ஷன் வச்சுக்கிறோமே முக்கியமான பொருஷில் ஆப்ஷன் வச்சுன்னு விட்டா நிகழ்முறையை வந்து நல்லா ஃபாலோ ருச்சி தான் விடாமல் போகணும் எல்லா நிகழ்முறையும் அந்தயோக நிகழ்முறைன்னா அந்தயோக நிகழ்முறையில் பார்த்தீங்கனாலே தெரியும் காலம்புற உபன்யாச நேரத்துக்கு மாத்திரம் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு உபன்யாசந்தான் முக்கியம் நாமஜபமும் தியானமும் முக்கியம் கிடையாது சில பேர் தியானத்துக்கு வரணும்னு வந்துவிடுவாங்க நாமஜபம் அவங்களுக்கு செகண்டரி எல்லாமே ப்ரோக்ராம் தானே அது எதுக்கு சொல்கிறேன் சிரவணம் திரும்ப திரும்ப பண்ணுறது கூட நல்லதுங்கிறதுக்காக அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அதனால் அவர் வந்து மனனம் வந்து நிதித்தியாசம் இருந்தாலும் சிரவணத்திலேயே பல சமயம் மனநோஷனாக வந்துவிடுறது அதனால் பிரதம சிரவணம்னு விட்டார் பிரதம சிரவணத்தை வந்து அந்த விசாரத்துக்கு ஹேத்து விசார ரூபம் பிரதம என்ன ரூபம் விசாரரூபம் தித்திய சிரவணம் வந்து ேந்திரிய்ரோத்ந்திரிய வேதாந்த வாக்கிய சம்யோக ரூபம் அப்படிங்குறார் புரிஞ்சுங்கோ இப்போ சிரவணத்தை ரெண்டா பிரிச்சுட்டார் இப்ப திவித்திய சிரவணத்தை தான் இங்கே சொல்லியிருக்காரு பிரதம சிரவணத்தை சொல்லல பிரதம சிரவணம் திவித்திய சிரவணம் புரியுறதில்ல அவ்வளவுதான் அதனால செய்ய பாலனவாம் வேதாந்த வாக்கியத்தின் விசாரரூபமான சிரவணத்தால் வேதாந்த வாக்கியத்தின் அசம்பாவனையை நிவர்த்தியாம் சம்சயத்தை அசம்பாவனை என்பர் அப்போ இவர் என்ன சொல்றாருனா விசாரரூபமான சிரவணத்தினால வேதாந்த வாக்கியத்தின் அசம்பாவனை நிவர்த்தியாம் சம்சயத்தை அசம்பாவனை என்பர் வேதாந்த வாக்கியம் பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதோ அல்லது அந்நியங்களை பிரதிபாதிக்கிறதோ என்று உள்ளதாகும் சம்சயம் வேதாத்தி வேதாந்த வாக்கியத்தின் அசம்பாவனையாம் அது அதன் விசாரத்தினால் மனநத்தினால் பிரமேயத்தின் அசம்பாவனை நிவர்த்தியாக இதெல்லாம் நான் சொன்னதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசம்பாவனை நிவர்த்தியாம் பிரமாண அசம்பனா பிரமேய அசம்பாவனான்னு சொல்லி இவர் ரெண்டாக பிரிக்கிறார் இது வந்து எல்லாமே வந்து இதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டியதாக போயிடுது அதாவது வேதாந்த பா தாத்பரிய நிர்ணயா சிரவணம்னு இவர் என்ன பண்ணுறார் இது இந்த இவருடைய உரையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எப்படின்னு கேட்டா ஸ்ரவணம் ரெண்டா பிரிச்சுட்டார் சிரவணம் இருபகைத் ஒன்று சாஸ்திர வாக்கியத்துக்கும் ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கும் உள்ள சம்யோக ரூபம்னு சொல்லிட்டார் இது ஒரு சிரவணம் அப்புறம் அடுத்த ஸ்ரவணம் என்ன சொல்றார்னா விசார ரூபம்னு சொல்றார் நான் என்ன புரிஞ்சிட்டேன்னு சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன்னு சொன்னேன் விச்சாரரூபந்தான் பிரதம சிரவணம்னு சொன்னேன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பிரதம சிரவணம் சொல்லிட்டார் முதல்ல கேட்டதை பிரதம சிரவணம்னு சொல்கிறார் திரும்ப திரும்ப கேட்கறது தான் விசாரம்ங்கிறார் முதல்ல கேட்டுட்டான் இல்லையா அதுதான் பிரம்மஜானத்துக்கு ஹேத்து பிரதம வந்து நான் என்ன சொல்லிட்டேன் தாத்பரிய நிர்ணயத்தை அர்த்தம் பண்ணி சொன்னேன் அப்படி இல்லை அவர் அப்படி சொல்லலை பிரதம சிரவணத்தில் வந்து பிரம்மன் இருக்கிறது பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு போயிடுது இது வந்து பிரதம சிரவணம் கேவல ஸ்ரவணம் அப்புறம் என்ன ஆயிடுறது ஸ்ரவணமே திரும்ப பண்ணுற போது திரும்ப திரும்ப சிரவணத்தை பண்ணுற போது அதில் என்ன ஆகுறதுன்னா இந்த பிரமாண அசம்பாவனை சந்தேகம் நீங்கி போகுது சொல்லப்போனால் வேதாந்த தாத்பரிய நிர்ணயங்கிறதே த்வித்திய சிரவணத்தில் தான் ஏற்படுறதுங்கிறது இவருடைய கருத்து தாபரிய நிர்ணயம் நம்ம எந்த சிரவணம் சொல்கிறோமோ இப்போ வேதாந்த பரிபாஷையிலெல்லாம் சிரவணத்துக்கு லக்ஷணம் இப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொன்னேன் அந்த லக்ஷணத்தின்படி பார்க்குற போது இவர் த்விய சிரவணத்தை தான் அதோட கொண்டு வர பிரதம சிரவணம் த்விதீய சிரவணம் அதனால என்னென்னா வேதாந்த பரிபாஷையை நம்ம படித்ததுனால சொல்ல வேண்டி வருது நேர கைவில் நவீனத்தை படிச்சிருந்தோம்னு வச்சுங்கோ இந்த சிக்கல் கிடையாது வேத சிரவணத்துக்கு லட்சணமே உபக்ரமாதி ஷட்லிங்க பூர்வக வேதாந்த தாத்பரிய நிர்ணயா சிரவணம் சிரவணத்துக்கு டெஃபனேஷனே அதுதான் உபக்ரமாதி ஷட்லிங்கங்களோட வேதாந்தத்தோட தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் சிரவணம்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் இந்த இது பிரிக்க வேண்டிய அவசியம் இவர் பண்ணியிருக்கார் ஆனால் ரெண்டாக பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இதுலேயே எல்லாம் வந்துவிடுறது நம்ம சிரவணங்கிறது என்ன பண்ண போகிறோம் ஒரே நாள்லையா முடிக்க போகிறோம் சிரவணத்தை பண்ணிண்டே இருக்க போகிறோம் ஆகையினால சிரவணம் பண்ணிண்டே இருக்கிறத வந்து ரெண்டாக பிரித்து இவர் சொல்கிறார் ஆகையினால நீங்கள் பிரதம சிரவணம் தித்திய சிரவணம்னு போட்டாலும் எப்படியோ அவர் என்ன பண்ணிவிட்டார் ஒரு வகையாக கொண்டு வந்து அந்த அந்த வேதாந்த பரிபாஷா வாக்கியத்தை நியாயப்படுத்திட்டார் ரெண்டு சிரவணம்னு சொல்லி அழகா அந்த வாக்கியத்தை பலம் பண்ணிவிட்டார் ஆகையினால ஸ்ரவணம் வித்தியசிய அர்த்தம் பிரமாண பிரமாண பிரமாண பிரமாண தாற்பய பிரமாணே எது தாரியம் வர்த்தத்தை தச தாத்யசிய நிர்ணய ஏவ ஸ்ரவணமித்யுச்சத்தை இவர் இதில் என்ன சொல்றார் திரும்ப திரும்ப அந்த அர்த்தத்தை கொண்டுட்டார் இப்படியே பிரம்மாக்கார விறத்தியை வேதாந்த அர்த்த சிந்தனத்தினால் அடிக்கடி ஆவருத்தி செய்யா நிற்பதையே கேட்டல் என்பர் ஸ்ரவணம் என்பர் பெரியோர் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம இதை பார்த்தோம் மகனா நிதி வித்தியாசனத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கே தோணும் வேதாந்தத்தை படித்தத்தை பிரம்மாக்கார விறத்தி வந்தாச்சு இதில் ஸ்ரவணத்தில் அந்த பிரம்மாக்கார விறத்தியவே விற்பி பண்ணுறதுக்குத்தான் சிரவணம்னு பேருன்னு விட்டார் இவர் என்ன சொல்கிறார் முதல்லே பிரம்மாக்கார விறத்தி வந்துடுத்துன்னு விட்டார் வேதாந்தத்தை கிளாஸில் உட்கார்ந்த உடனேயே வந்து சரீர மனசு புத்தியெல்லாம் நீக்கிற உடனே வேதாந்தம் வந்து புரிஞ்சு போயிடுச்சு திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிண்டே இருக்கான் திரும்ப திரும்ப அதை கேட்கறதுனால தான் அவனுக்கு ஞானம் சித்திக்கிறது அப்படிங்கிற சொல்கிறார் அதனால் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம்னா பரமார்த்தன் சுவாமிஜி என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஒரு தடவை கேட்டால் அது சிரவணம் ரெண்டாவது தடவை கேட்டால் அதுதான் நிதித்தியாசனம்னு விடுவார் அப்போ நிதித்தியாசனத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன அது சின்ன சட்டில் தானே இது ஸ்ரவணத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கு என்ன திரும்பவும் அந்த பிரம்மாக்காரவர்த்தியவே நான் என்ட்ர்பண்ணுறேன் என்டர்டைன் பண்ணுறேன்னா நிதி நிதித்தியாசம் தான் இன்னும் சொல்லுவார் டீச்சிங் ஆல்சோ நிதித்தியாசனம் பர் ஆ டீச் பண்ணுறோமே இப்போ நான் வந்து பாடம் சொல்கிறேன் பாடம் சொல்கிற போதே எனக்கு நிதித்தியாசனம் நடக்கிறதும் பர் அப்படி சொல்லுவார் பாடம் சொல்கிற போது நான் சிரமணம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் நான் பாடம் சொல்கிறபோது பாடம் கேட்குறவங்களும் சுவாமிஜி என்ன சொல்கிறார் நீ வந்து கீதையும் ஒரு தினம் ரெண்டாவது தினம் படிச்சு ஆனால் சொல்கிறவனுக்கும் நிதித்தியாசனம் கேட்குறவனுக்கும் நிதித்தியாசனம் அது ஒரு டைப் ஆஃப் நிதித்தியாசனம்னு சொல்லிவிடுவார் நிதித்தியாசனம்னால் ஒரு இடத்துல உட்காந்து காலம் அடக்கி கையெல்லாம் வச்சுக்கிட்டு நிஷ்ட தியானத்தில் இருக்கிறதுனு அர்த்தம் இல்லை நிதித்தியாசனம்னா நம்ம அதை அது மனசில் ஓடிகிண்டே இருக்கிறது இப்போ எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அது அதிகமாக நினச்சின்னு தானே இருப்போம் எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப நினச்சிட்டு இருப்போம் எதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அது ரொம்ப நேரம் நினைக்கிறது மனசு அதுலேருந்து அதை நீக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு விவகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கூடேன் விவகாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோ நான் வந்து விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஒன்றரை வருஷம் வேதாந்தம் மாத்திரம் உள்ளே போகாது அந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி நாம் எடுத்து சொல்கிற போது அது மாத்திரம் ரொம்ப ஆக்குப்பை பண்ணிட்டு படித்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும் படித்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும் இப்படி தானே விவகாரத்தில் பார்க்குறோம் நம்ம நம்ம அனுபவத்திலே அதை பார்த்துட்டுருக்கோமே எனக்கு அந்த நானும் அதை பார்க்குறேன் நீங்களும் அதை பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ அதுக்கு பலம் பெருசாக நம்ம சண்டையே போடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறோம் அவ்வளோ தூரத்துக்கு அது உறுதியாகிடுது இந்த ஸ்ரவணம் நிதித்தியாசனம்ங்கிற பேதத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் நம்ம இது விசாரத்துக்கு உறுதியாகிடுது ஸ்ரவணமாக இது நிதித்தியாசனமானு கைவல்ய நவநீத ஆசிரிய ஆசிரியருடைய கருத்துப்படி கைவல்ய நவநீத ஆசிரியருடைய கருத்துப்படி உரையாசிரியர் பாடல் பாடல் ஆசிரியர் உரையாசிரியர் பாடலாசிரியர் உரையாசிரியர் இவங்க ரெண்டு பேருடைய கருத்துப்படி இதில் சொல்லியிருக்கிறது தான் சிரவணம் இந்த வேதாந்தத்தில் சொல்லியிருக்க பரிபாஷையில் தாத்பரிய நிர்ணயா சிரவணம்ங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க அவங்க ஆகையினால் திரும்ப திரும்ப வேதாந்தத்தை கேட்டு ஆவருத்தி பண்ணுறதுன்னு உடல் நம்ம சொல்ல மாட்டோம் தாத்பரிய நிர்ணயம்னு சொல்லுவோம் ஆவருத்திங்கிறது வேறு விஷயம் ஆவருத்திங்கிறது சிஷியனே தனியாக பண்ணலாம் திரும்ப திரும்ப கைவினை நவீனியத்தை பாராயணம் பண்ணி பாய்ருக்கலாம் அந்த அர்த்தத்தில் சொல்லல் அல்ல அதை புரிஞ்சுங்க அதான் வேறு ஒன்றும் முக்கியமானது இல்லைன்னா இவர் அதை நியாயப்படுத்த வேண்டி இவருக்கு வந்துடுத்து யாருக்கு உரையாசிரியர் இருக்கே அதனால் வந்து முதல்ல பதவுரையில் இப்படி கொடுத்துட்டார் பிரம்மாக்கார விறத்தியை தான் சாதி வேதாந்த அர்த்த சிந்தனத்தினாலே தான் அடிக்கடி ஆவருத்தி செய்யான் நிற்பதையேன்னு கொடுத்துருக்கார் நான் என்ன விரும்புகிறேன்னு கேட்டால் உபநிஷதங்களின் தாத்பரியத்தை நன்றாக திரும்ப திரும்ப படித்து நிர்ணயம் செய்து கொள்வதே சிரவணம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா இவன் முதல்ல இத்தனை நேரம் சிரவணம் பண்ணியிருக்கானா இல்லையா யாரு சிஷ்யன் சிரவணம் பண்ணிவிட்டான் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு புரிஞ்சு போச்சு அவன் உட்கார்ந்து தியானம் வேறு பண்ணிவிட்டான் தியானம் பண்ணி கூட்டஸ்திரம்ம சப்தம் கூட மித்யா அந்த வஸ்துதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந் எல்லாம் பண்ணி அப்புறம் வெளியில் வந்து சந்தோஷத்தினால கண்களில் துளி விழி நீ சொரிய அப்படியே குரு நமஸ்காரம் பண்ணி ஐயனே எனது உள்ளேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியாச்சு சந்தோஷப்பட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா புரிஞ்சிட்டேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து இந்த தடைகள் மூன்று வரும்போது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஞானம் நழுவோமோ குருவே இவ்வளவு சிரமப்பட்டு பெற்ற ஞானம் நழுவுமான்னா ஞானம் நழுவாது ஆனால் தடைகள் வறுமேல் உரைத்திடாதே என்றார் அது வந்து சொல்லப்போனால் பாட்டு இன்னும் விஷயங்களை சொல்லணுங்கிறதான் நோக்கம் அவனை பொறுத்த வரைக்கும் அவனை சொல்லியிருக்கிற கருத்துப்படி பார்த்தா அவனுக்கு ஞானம் சித்திச்சாச்சு இல்லையா ஞானம் சித்திச்சாச்சு நல்லா புரிஞ்சாச்சு அதனுடைய இதுதான் அவனுக்கு அது புரியாமைய அப்போ ஐயனை எனது உள்ளேன்னு சொன்னது அறகுறையா அந்த பாட்டு அறகுறையிலே சொன்னான் முழுக்க புரியாமையாக பேசினான் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்டம் மையனே அப்படின்னு அந்த பாடின பாட்டு அரகுரை பாட்டாக என்ன நல்லா புரிஞ்சு பாடின பாட்டு ஆனால் அவர் அதுக்கு விளக்கன்னு சொல்கிற போது தான் அவர் அதை கை மாறி சொல்கிற போது டாப்பிக்கை டெவலப் பண்ணுறாரு அவ்வளோதான் நல்லா புரிஞ்சு போச்சு சுவாமி இது புரிஞ்சு போச்சு அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா புரிஞ்சு எடுத்துன்னு ரொம்ப குதிக்காது வந்து மூணு தடை வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீ வந்து மூன்று தடைகள் வந்துவிடும் அப்படே ஜாக்கிரதையாக இருக்கும் என்ன சுவாமி தடை வருமா என்ன தடை அப்படின்னா அதுதான் அஜானம் சந்தேகம் எப்பிரித்தம்னு பேர் நீ வந்து என்றைக்கே முடிஞ்சோன்னா பழையபடியும் அது அப்படியே கோர்ஸ் முடிஞ்சோடனே நம்ம உலக வாழ்க்கைக்கு திரும்ப போயிட்டோன்னு வச்சுப்போம் ஒரு காலத்தில் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது பிரயோஜனமாக இருக்காது அதனால் வந்து வேதாந்தத்தில் ருச்சி ஏற்பட்டு வேதாந்தத்தை படித்த பிறகு திரும்ப திரும்ப பௌன புண்ணியன சிரவணம் குறையாது சிரவணம் வந்து நமக்கு தாத்பரிய நிர்ணயத்தை தான் பண்ணிகிட்டே இருக்கும் அதுதான் முக்கியம் நான் சொல்ல இத்தனை நேரம் பேசுறதுனுடைய வந்து தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறது அது வெறும் ஸ்ரோத்ரேந்திரிய வேதாந்த வாக்கிய சம்யோகம்ங்கிறது அது ஒரு அந்த ரூபத்தில் அது இருக்குது அவ்வளோதான் அதனால் இவர் ரெண்டாக பிரிக்கிறார் ஆனால் அப்படி ரெண்டாக பிரித்துனா கேட்டதே கிடையாது இதுதான் முதல் தருவாங்க வேறு எங்கேயும் இருக்கோ என்னவோ தெரியாது எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்டில் எலியும் காணும் சிரவணத்துக்கு லட்சணம் அதுதான் ஆனால் அது ஸ்ரவணம்னு ஏன் வச்சாங்கன்னா குருமுகத்த கர்த்தவியம் வேதாந்த தாத்பரிய நிர்ணய குருமுகத்த கர்த்தவியா குருமுகமாக தான் வேதாந்த தாத்ய நிர்ணயம் பண்ணணும் நாமளாக பண்ணக்கூடாது சாஸ்திரோப்பி சுவாத்திரியான பிரம்மாநம் ந குறியாது சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் பிரம்மாநேஷணத்தை தனியாக பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பிருகதாரண்யத்தில் மு முண்டக வாக்கியத்தில் பார்த்துருக்கோம் தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமே வாபி கச்சேதுங்கிற இடத்துல சங்கராச்சாரியர் அப்படி சொல்கிறார் அசம்பிரதாய் மூர்க்கவது உபயேக்ஷணியாகலாம் சொல்லியிருக்கிறார் இல்லை சம்பிரதாயமாக தான் படித்தாங்க அப்போ என்ன குரு முகமாக உட்காந்துட்டு புஸ்தகத்தை வச்சுருக்கோம் குரு சொல்கிறார் கேட்குறோம் கேட்குறதுங்கிறது அப்பிரதானம் நிர்ணயங்குறதான் அப்பிரதானம் காது கொடுத்து கேட்குறோமே அது அப்பிரதானம் பிரதானம் என்னென்னா வேதாந்த தாற்பரிய நிர்ணயம் சொல்லப்போனால் இது கவுணம் முக்கியம் நம்ம பாஷையில் போட்டால் கவுணஸ்ரவணம் முக்கிய சிரவணம் இப்படி ரெண்டாக பிரிக்கலாம் ஸ்ரவணம்ங்கிறது காது கொடுத்து கேட்குறோமே தவிர காது கொடுத்து கேட்குறதுங்கிறது தாற்பயம் இல்லைங்க தாத்பரியத்தை நிர்ணயம்ன்றதுல தான் தாத்பரியம் அதுதான் இது சூக்ஷமான விஷயம் என்னால் அதெல்லாம் மற்றெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் இவர் என்ன சொல்றார் பிரம்மாக்கார இவர் எழுத வந்தது பாருங்க இதுலேருந்தே தெரிகிறது அவர் விஷயம் தெரிஞ்சவர்னு உரையாசிரியர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவராக இருந்தால்தான் இது எழுத வேண்டி வந்தது இல்லாட்டி அவர் ஜாஸ்தி எழுதுறது இல்லையெல்லாம் அதனால பிரம்மாக்கார வருத்தியை வேதாந்த் நூற்றி எண்பத்தி நாலா பக்கத்தில் இருக்கு வேதாந்தத்தின் அர்த்த சிந்தனத்தினாலே அடிக்கடி ஆவருத்தி செய்யா நிற்பது சிரவணமாம் என்று வேதாந்த வாக்கியத்தின் விசார ரூபமான இரண்டாவதான ஸ்ரவணம் உரை செய்யப்பட்டது உரை செய்யப்பட்டது நான் உரை செஞ்சுருக்கேங்கிறார் அந்த அர்த்தத்தில் தான் நான் அந்த பதவ சொல்லியிருக்கேங்கிறார் வேதாந்தத்தின் அர்த்த சிந்தனத்தினாலே அடிக்கடி பிரம்மாக்கார விற்பி உண்டாக நிற்கும் ஆதலால் அடிக்கடி வேதாந்தத்தின் அர்த்த சிந்தன ரூபமான இரண்டாவதான ஸ்ரவணத்தினாலேயே அஜான பிரதிபந்தம் நிவர்த்தியாம் நிதித்தியாசனத்தின் பரிபாக்க அவஸ்தையைத்தானே சமாதி என்பார் ஆகலின் சமாதியும் நிதித்தியாசனத்தில் வேறு சாதனமன்று கட்டாக்காரமான அந்தக்கரணத்தின் அபரோட்ச விறத்தியை கட்டானுபாவம் என்பது போல பிரம்மாக்காரமான அந்தக்கரணத்தின் அபரோட்ச இங்கே தத்துவ என்றார் இது கிளியர் தெளிவு பண்ணி தெளிவு பண்ணியிருக்கார் அதனால் வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை நிதித்தியாசனம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சிரவணங்கிறார்கள் இது ஒரு அவாந்தர பேதம் இனி அடுத்த பாடலுக்கு போகிறோம் ஞானத்துக்கு பிரதிபந்தங்களான அஜானாதிகளின் ஸ்வரூபமும் அவைகளின் விரோதிகளான ஸ்ரவணாதிகளின் ஸ்வரூபமும் கூறி முடிஞ்சு போச்சு எல்லாம் ஸ்வரூபமும் கூறி நித்தம் இப்படி செய்த நிர்வாணம் பெறுவாய் நீயே என்று முர்ச்சையிலுள்ளில் அருளி செய்தமையால் பிரதிபந்த நிவர்த்தியின் பொருட்டு ஸ்ரவணாதிகள் ஜடபரதாதியர் போல மரண பரியந்தம் வேண்டுகோள் எனும் வரும் ஆசங்கையை தொலைத்தற்கு அவை அனுஷ்டிக்கும் கால அளவை கிட்ட யாரோ கேட்டாங்க எத்தனை நாளைக்கு படிக்கணும்னு கேட்டாங்க ரொம்ப அழகாக சொன்னார் அது இன்னும் மறக்கவே முடியல எத்தனை நாளைக்கு படிக்கணும்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த கேள்வி வராத வரைக்கும் படிக்கணும்ட்டார் நீ இந்த கேள்வி கேட்க மாட்டேன் இந்த படித்து முடிஞ்சாதுன்னு நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டார் இந்த கேள்வி வராத வரைக்கும் நீ படிக்கணும் அது மாதிரி இவன் கேட்கலாம் நான் சிரவணமன நிதி வித்தியாசனம் நாளைக்கு பண்ணுறதுண்ணா என்ன சொல்கிறது டாக்டர் வந்து மருந்தை எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்னு கேட்டான்னு ஒரு நோய் நீங்கிறத பொறுத்து இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லையா வசந்த குசுமாக்கிறத எத்தனை தடவை சாப்பிட்றது இப்போ மூணு மாதம் சாப்பிட்டுட்டேன் ஒரு மாதம் நிறுத்தி பாருங்கோ அதுக்கப்புறம் பழையப்படியும் சுகரை ஏரித்துன்னு சொன்னால் திரும்பவும் பார்ப்போம் அப்படி தான் சொல்லுவார்வர் அது மாதிரி வேதாந்தமும் அப்படி தான் நீ படி உனக்கு வந்து அப்புறம் நிறுத்தி பார் ஒரு சிரவணம் வித்தியாசங்கள்னா கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி பார் பழையபடியும் தகராறு பண்ணிதுன்னு ஆரம்பி சேம் அவ்வளோதான் எத்தனை நாளைக்கு பண்ணணும்னுங்கிற கேள்வி எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு நான் சிரவணம் பண்ணணும் நிதி தியாசனம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு எல்லாேருக்கும் இதில் என்ன குறவு பண்ணிவிட்டே கிடக்க வேண்டியதானே இது என்ன மாத்திரையாக என்ன உடம்பை கெட்டு போகிறதுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லாட்டி இந்த கே இந்த வேண்டான்னு தோன்றதோ அப்போ அவனே விட்டுவிட போகிறான் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறார் அவர் அழகாக சொல்லிக் கொடுத்து சொல்கிறார் இது வந்து அர்ஜுனன் கேட்குறான் லிங்கம் கேட்குறானு எல்லாத்துக்கும் லிங்கம் கேட்குறான் கைர்லிங்கை ஸ்திரீன் குணா நேதான் அத்தீதி பவதி அத்தீதோ பவதி பிரபோ கிமாச்சாரா அந்த இதில் வரும் பதினாலாம் அத்தியாயத்தில் கேட்பான் எந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவன் குணாதீதன் என்று நாம் தெரிந்து கொள்வதுமா கைர்லிங்கை ஸ்திரீன்குணா நேதான் அத்தீதோ பவதி பிரபோ அப்படி ஒரு வாக்கியம் கேள்வி கேட்பான் அவரு உடனே என்ன சொல்வார் இப்படி தான் இருப்பான் எல்லாம் எத்தனை நாளைக்கு பண்ணணும் ஜடபரதாதி அவங்க ஜடபரதாதிகள்லாம் சில பேர்லாம் ஆதின்னு விட்டார் சில ஆட்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கான் சார வரைக்கும் அது மாதிரி நானும் பண்ணணுமானா அது நான் சொல்ல முடியாது அது ஓம் மனசுக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ நாளைக்கு பண்ணுறது வேண்டாங்கிறது நீ தான் தீர்மானம் பண்ணணும் ஆனால் கேட்கலாம் சுவாமி எனக்கு இப்படிலாம் இருக்குது அதனால நான் அடைஞ்சுட்டேனா இல்லையான்னு அதாவது நிறைய பேருக்கு அவங்களுக்கே இந்த திருடம் வரமாட்டேங்குது அப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் அதை வந்து கேட்க வேண்டியிருக்கு எப்போ கேட்குறோமோ அவங்க என்ன சொல்லணும்னா திரும்ப பண்ணணுன்னு சொல்லி அவனும் இந்த கேள்வி அவன் கேட்காமல் போயிடணும் கேள்வி அவன் கேட்காமல் போகிறனா தான் அவன் நெஸ்ட்டே அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம் அதுக்காக போயிடக்கூடாது புரிஞ்சுன்னு பண்ணணும் அது வரைக்கும் இது பண்ண முடியாது ஜாகிரதையாக இருக்கணும் நம்மளை நாமளும் ஏமாற்றிக்கூடாது அதே சமயம் தெளிவாகவும் இருந்தாகணும் ரொம்ப சிரமந்தான் இது இந்த விஷயம் நிர்ணயம் பண்ணுறது அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க நம்ம முன்னேறினதே தெரிய மாட்டேங்குதே சுவாமி எவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கோம்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் நம்ம ஒரு அளவுக்குள்ள வச்சுருக்கோம் தெரியுமில அதை பற்றி பிறகு விளக்கம் சொல்கிறேன் கேசிட்டு முடிய போகிறது அப்புறம் நான் விரிவாக சொல்கிறேன் ஐயனே எனது நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோருவிநாயேன் சய்யுமா காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவத் வப்தே திணாமூர்த்தே நம ஓம் சாந்தி ஷாந்திஹரி ஓ